நகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு பொறிவாயில் ஐந்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு நம்முடைய ஆசைகள் வரையறுக்கப்பட வேண்டும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் இங்க முக்கியமா சிந்திச்சிருக்கோம் இதையே நம்ம இறை வழிபாட்டு முறைன்னு சொல்லிவிடலாம் இது நான் இறைவனுடைய இலக்கணத்தை பற்றி சொல்கிற போதே இதை சொல்லியிருக்கேன் ஏன்னா இறைவனையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்கணும் இறைவனுடைய மாபெரும் சிறப்பு என்ன நம்முடைய குறைபாடுகள் என்ன நம்முடைய குறைபாடுகளை எப்படி நாம் நீக்குவது இறைவனை சார்ந்திருந்து அந்த கோணத்தில் தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நாம் அமைதியாக நன்றாக இருப்பதற்காகத்தான் நாம் இறைவனை சார்ந்திருந்து வழிபாடுகளை செய்கிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது ஆக பொறிவாயில் ஐந்தவித்த இறைவனை வணங்குவது எப்படி வழிபடுவது எப்படி ஏன்னா நாம் இப்ப ஒரு குரலுக்கும் வழிபாட்டு முறை என்ன பயன் என்னன்னு பார்த்துக் கொண்டிருக்கோம் இந்த குரல்ல வழிபாட்டு முறை என்ன ரொம்ப அழகா சொல்லுகிறார் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் இந்த பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் வழிபடக்கூடிய முறை நீடு பயன் இந்த நீடு வாழ்வாருங்கிற பயன் நம்ம ஏற்கனவே பல முறை நிலமிசை நீடு வாழ்வார் இங்கே வந்திருக்கு ஆக நீடு நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வார்கள் இந்த பயன் மிக சுருக்கமானது இன்னும் பயனை நாம வேற கோணத்துலேயும் நம்ம சிந்திக்கலாம் இருந்தாலும் பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்பது தான் வழிபாடு நிற்கிறதுன்னு சொன்னால் நிலச்சி ரொம்ப நாளைக்கு விடாமல் கடைபிடிக்கணும் இந்த உடம்பு அழியிற வரைக்கும் நாம் விடாம நெறி நிற்கணும் நிற்கணும் என்றால் நெறியில சிறந்த நெறியில் நிற்கணும் எப்பேற்பட்ட நெறின்னா ஒழுக்க நெறின்னு சொல்கிறார் ஒழுக்கம்னா மனமும் சொற்களும் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் அற வழியிலே நேரான வழியிலே வாழ்க்கைக்கென்று வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுக்கு நெறியிலே சட்ட நெறியிலே வாழ வேண்டும் என்பதுதான் கருத்து மனம் போன போக்கில் வாழக்கூடாது அது பொய்தீர் ஒழுக்க பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் பொய் தீர்ந்தன்னா போலித்தனமாக சமூகத்தினுடைய கட்டாயத்துக்காக நாம அறங்களை கடைப்பிடிக்கக்கூடாது நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள் தவறாக நினைத்து விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது நாம விரும்பி கடைப்பிடிக்கணும் பிறருக்காக நாம இந்த உலகத்தில் வாழக்கூடாது பிறருக்காக வாழக்கூடாதுன்ற சரியாக புரிஞ்சுக்கணும் பிறருடைய நன்மையை விரும்பணும் அதே சமயம் பிறருடைய விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி வாழ முடியாது சாஸ்திரங்கள் வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றுவதுதான் நமது நோக்கமே தவிர இந்த திருக்குறளை கற்காதவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்கின்றவர்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் நாம் மதிப்பு கொடுக்கக்கூடாது அவர்களை நாம் தவறாகவும் நினைக்கப் போவதில்லை இழிவாகவும் நினைக்கப் போவதில்லை ஆனால் அதே சமயம் அவர்கள் அறிவு சார்ந்த அறங்களை பற்றி நமக்கு அவர்கள் சொல்ல வேண்டும் அறிவு சார்ந்த அறங்களை அவர்கள் கற்காமல் கடைபிடிக்காமல் இருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆக நிறைய பேர் அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க நினைப்பாங்களோன்னா திருவள்ளுவர் என்ன நினைப்பாருன்னு பார்க்கணும் பெரியோர்கள் மகான்கள் என்ன நினைப்பார்கள் ஏற்கனவே நான் ஒரு ஸ்லோகத்தை நீண்ட நாளைக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதாவது நாள்தோறும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி சிந்திக்க வேண்டும் நான் விலங்குகளுக்கு ஒப்பாக வாழ்கிறேனா மனம் போன போக்கிலே அல்லது மகான்கள் சொன்ன நெறியிலே வாழ்கிறேனா என்று நாம் நாள்தோறும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரத்யகம் பிரத்யேக்ஷேத நரசரித்த ஆத்மனஹா கின்னுமே பசுபிஸ்துல்யம் கின்னு சத்புருஷை என்பதுதான் அந்த கருத்தினுடைய ஸ்லோகம் பிரத்யகம் நாள்தோறும் பிரத்யவேக்ஷேத நினைத்து பார்க்க வேண்டும் நரகா மனிதன் ஆத்மனஹா சரிதம் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நினைத்து பார்க்க வேண்டும் கிண்ணுமே பசுபிஸ்துல்யம் நான் விலங்குகளுக்கு ஒப்பாக இருக்கிறேனா கிண்ணு சத்புருஷை ரீதி அல்லது நான் மகான்களுடைய வார்த்தைகள் வாழ்க்கை முறைகளை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஒன் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு